சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் செய்ய போறது கீர் செய்ய தேவையான பொருட்கள் பாதாம் ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கால் கப் பால் ஒரு லிட்டர் சர்க்கரை ரெண்டரை கரண்டி ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் குங்குமப்பூ தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம பாதாம் நைட்டி ஊற வச்சிருவோம் உற வச்சு தூள் நீக்கிட்டு அத மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உறவிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் சுடுதண்ணில பாதாம் போட்டு வச்சிருவோம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அதை அது சுடுதண்ணில கை வச்சு எடுக்க முடியாது ஒரு கண்ணில எடுத்து நெய் தோல் பிரிஞ்சு வரல அது கீறி கீறி தோல்ல எடுத்துருவோம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த சுடுதண்ணியே போட்டு வச்சிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து மிக்சியில் போட்டு மெழுத எடுத்துக்கலாம் நமக்கு எது சௌகரியமோ அதை பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஸ்டவ் ஒரு பாத்திரத்துல பால் ஊற்றி காய விடுவோம் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வர ஸ்டேஜ்ல இந்த பாதாம் விழுதை எடுத்து அதில் கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டும் ஒன்னா கலந்து கொதிக்கட்டும் நல்லா தலை தளம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து அதுல கலந்து விட்டுடும் சர்கந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை கரைஞ்சதும் இந்த கொங்குமப்பூ ஏல காய்த்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாதாம் கீர் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை சந்திப்போம்